அவளுடைய அதாவது மற்ற சத்துவாதி பிரமாணங்களுக்கு விஷயமாக இருந்தால் எல்லாருக்குமே தெரியுமா அவரையுமே உபதேசம் பண்றது அதனால மூலமாகத்தான் தத்துவத்தை தெரிஞ்சுட்டு ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறது அப்படியானால் விஷயம் தான் தத்துவம் தத்ங்க என்ன விஷயத்துல தத்துவது வேற எதுவும் தத்துவமாக அதனால வித்யாஜான அவர் சொல்லியிருக்க தத்துவஜான விஸ்ரேசாதிகமாக முதல் சூத்திரம் இது இரண்டாவது சூத்திரம் முழு சூத்திரத்துல தத்துவஜான விஸ்ரேசாதி மகான்னு ஆனால் இந்த விஞ்ஞானமே வேதாந்தத்திலேயே பல இடத்துல அது சொல்லக்கூடிய தியானம் ஏதோ ஒரு காரணத்தை சில காரணங்கள் என்னென்ன காரணங்கள் மேல சொல்ல போறாரு அப்படி இருக்கும்போது ஆத்மரூபத்தால ஜீவாத்மாவது சைத்தன்யம் அதுக்கும் சைத்தன்யம் இருக்கு இருக்கும் சைத்தன்யம் இருக்கு நித்தியத்துவம் இதுவும் நித்தியம் அதுவும் நித்யம் இப்ப ஏற்பட்ட சில குணங்களை கொண்டு பிரம்மமாகவே பார்க்க சொல்வது அப்படின்னு ஏன் வச்சிருந்தாரு உபதேசம் பண்ற இது மனோ பிரம்மான்னு உபதேசம் பண்ற மாதிரி இல்லையுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நீ சொன்ன சொல்ல ஆரம்பிச்சாரு பரமாத்மாவை ஆரம்பிச்சிருக்க சதைவசம் நீ அதுதான் அப்படின்னு இதுல இருந்து வருது மனோ பிரம்மா ஆதித்யோ பிரம்மா ஆதித்ய பிரம்மந்தான் மனசுங்கிறது பிரம்மன் தான் ரெண்டு வாரத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறதுக்கும் தொம் தத்து அப்படிங்கறது என்ன வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி வந்து ஆதித்யனே பிரம்ம சொல்றதுக்கு இல்ல ஆதித்யன பிரம்மாவா பிரம்மமாக பார்க்கணும் அப்படின்னு உபாதாரணம் பண்ணணும் சொன்னார் இனி அதே மாதிரி பிர விஜானம் சம்பத்ரூபம் சம்பத் உபாசனம் ஒரு விதமான உபாதனம் அதுல என்னன்னா ஒரு சின்ன வஸ்து பெரிய வஸ்துவாக உயர்ந்த ஒரு வஸ்துவாக தியானம் பண்றது இதயம் பண்ணோம் வேண்டிய சில சாமானிய தர்மங்கள் அதாவது சாதிருஷ்ணம் பொதுவான தர்மங்கள் இதுக்கும் அதுக்கும் நீங்க நினைக்க வேண்டியது இந்த வஸ்துவ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது இது சம்பது பாகம் அனந்தம் வை மனஹா அனந்தா விஸ்வே தேவாக அனந்தமேவ சத்தேனோகன் மனச அனந்தம் சொல்லிட்டு ஒவ்வொரு மாசம் அனந்தம் ஏன்னா மனசுல வரக்கூடிய அந்த விற்திகள் சிந்தனைகள் இருக்க கணக்கே கிடையாது அதனால அனந்த வத்திகமா இருக்கிறதுனால மனசையே அனந்தம் விஸ்வே தேவாகா சவால்தான் அந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த அனந்தது சமானமாக இருக்கிறதுனால இந்த மனசையே அனந்த அனந்தமா இருக்கக்கூடிய விஸ்வே தேவாகா விஸ்வ தேவத்தை விஸ்வ தேவங்கற தேவதையாக பார்க்கிடைக்கும் அத்தியாச ரூபம் அத்தியாசம்னு இன்னொரு விதமான உபாசனம் அப்படின்னா மனோ பிரம்மி சுபாசிப்பா மனச பிரம்ம உபாரணம் பண்ணிதான் மனோ பிரம்மி சுபாசித்த இன்னொரு சந்தோசத்துல மூணாவது அத்தியாயத்தில் இந்த இவர் அனத் குமார் பிரம்ம திருஷ்டி அத்தியாசா இந்த சம்பது உபாசனம் அத்தியாசம் இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுங்க சம்பது ஆரோக்கிய பிரதான சம்பது அதிஷ்டான பிரதான வித்தியாசப்படுது இப்ப மனச விஸ்வாகா அப்படிங்கற திருஷ்டியான உபாசனம் பண்ணினாலும் இந்த உபாசி விஸ்வே தேவாகாவா அப்படிங்கறதுல வித்தியாசம் இப்ப மனசுல விஸ்வே தேவாகான்னு உபாசனம் பண்ண சொன்னா இது மனச உபாசனம் பண்ணல மனசுங்கிறது சாட்சா விஸ்வே தேவ ஸ்வரூபம் சொல்லி விஸ்வே தேவால உபாசனம் அவள உபாசனம் பண்ணி நிறுத்தினா இவனுக்கு அனந்த பலத்தம் ஒரு விஷயம் விஸ்வ தேவா உபாசனம் பண்றதாக ஆனா ஆதிக்கோ பிரம்மிக்கு ஆதேசான்னு சொன்னால் இது ஆதித்ய உபாசனம் ஆதித்ய பிரம்ம திருஷ்டியாலதான் பாக்கலாம் இந்த திருஷ்டியில இவன் ஆதித்திய உபாசனம் உபாசனம் பண்றாங்க ஆதித்த உபாசனம் அதிர்ஷ்டம் எது பிரம்மதிஷ்டிய அவன் ஆரோபணம் பண்றாங்க அந்த அந்த வஸ்து உபாசியமாக இருந்தால் அதுக்கு அத்தியாச உபாசனம் பாவினம்ம யார உபாசனம் பண்ணதா இருந்தா உபாசனம் பண்ணதா இருக்கு ஆரோக்கியத்தை வெச்சின்மும் உபாசனம் பண்றதாக இருக்கு பிரதீகத்தை வெச்சுமும் உபாசனம் பண்றதாக இருக்கு பிரதீங்கோபாசனம் ஏன் இந்த வித்தியாசம் சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா பிரிங்கோபாசனா உபாசனம் பண்ற வாழ்க்கையெல்லாம் இது மேல இதுல சொல்ல போற யாருக்கு உபாச காலத்துல பிரம்மலோக பிராப்தின்னு சொன்னா பிரதீங்கோபாச கால விட்டுக்கும் பாக்கி எல்லாருமே தான் அங்க அங்க வந்து பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போவா அப்படின்னு அப்போ அப்படின்னா பிரதீபோபாசகால ஏன் அழைச்சு போறது இல்ல சரியான உபாசனம் பிரதீகத்தை தான் உபாசனம் பிரம்மோபாசகாலிட்ட அங்க போகலாம் பிரம்மலோகத்துக்கு இவ்வளவு பிரதீகத்தை தான் உபாசனம் பண்ணிட்டேன் அதனால இதுக்கு அதுக்கு பலமா ஒரு லோகத்துக்கு போலாம் என்று பிரம்மலோகத்துக்கு போக முடியாது அப்ப பிரதீபோபாசனம் சொல்ற பிரதீகத்தையே உபாசனமாக வச்சேன் கூட உபாசனம் இருக்கு இருக்கு ஆரோக்கியமாக வைக்கும் அது சம்பத் உபாசனத்துல ஆய மன ஆதிமேஜி நாபி விஷிக்கோகன இந்த விதத்துல வாழ்வே சூரியம் வித்தியானிகளை தான் தன்னிடத்தை அடக்கிக்கிறதுனால இது சந்தர்ப்பம்னு அந்த மாதிரி ஜீவனுக்கு ஒரு சில காரணங்கள்னால பிரம்ம சொல்லலாமே அப்படி உபாசனம் பண்ணலாம் அப்ப ஏற்பட்ட குணக்கோட கூறினதை இப்ப என்ன முதல்ல சொன்ன உபாசனைக்கும் இந்த உபாரணைக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த வாயுச்சுக்கே இருக்கக்கூடிய குண விசேஷங்களை நினைச்சு பார்த்து உபாசனம் பண்ணலாம் முன்னாடி சொல்லும் இது ஆனா வேற இன்னொரு வசுவ தேவகம் இருக்கு பிரம்மம்ல பிரசித்தமா இருக்கு அந்த பிரம்ம திருத்தியே இதுல பண்ணணும்னு ஒரு வசுவாக நினைச்சு பார்த்து வாழ்வை பாகனம் அப்படின்னு அந்த மாதிரி ஜீவ பிரம்மான்னு சொல்ற ஒரு பரிணாம விசேஷம் சில காரியங்கள்லாம் இருக்கு தேகம் விருத்தி அடையிறதுன்னு சொன்னா உள்ள ஜீவம் இருக்கிறதுனாலதான் முடியுது அதுக்கே காரணங்களை கொண்டு இந்த அத்தியாயக்கு அரசு சொல்லிட்டு அந்த அத்தியாத அங்க அத்தியாதம் அத்தியாத விஷயம் அப்படின்னு அத்தியாச பாஷன் அந்த அத்தியாசம் வேற இந்த அத்தியாசம் அந்த அத்தியாசம் பிரமாத்மகமான அத்தியாசம் இது என்னன்னா ஆகாரிய ஆரோக்கியம் தெரிஞ்சுங்க செய்ய வேண்டியது வேதாந்தொழி சமாத்மக அத்தியாசம்ங்கிறது புருஷ தந்திரம் இல்லை தானா பிரம வருது நினைச்சு வேணும்னா பிரமையை உண்டு பண்ணிக்க அது குருஷன்னு கண்டிங்க இது புருஷ தந்திரம் இவன் நினைச்சு இந்த மாதிரி இது மாணவ கிரியா அந்த அத்தியாக இந்த வித்தியாசம் அத்தியாக வேறனோட நினைக்கிறான் ஆனா உபாசியம் என்ன இந்த கல்ல பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் உபாசியம்னு வச்சோம்னா அது வந்து ரொம்ப உபாசனம் அதுக்கு பலம் உண்டு நாட்டு ஆத்யாடி கர்மம் வந்து கர்மாங்க சமஸ்கார இன்னொருக்காக கொண்டு அதுக்கு கிட்ட பலமே உண்டு கிட்டம் என்னன்னா அதுல ஊசி வீசி எல்லாம் கிடந்ததுனா அதெல்லாம் எடுத்து சுத்தமா போடணும் அப்படின்னு இருக்க ரெண்டு பேருமே அதை பாட்டணும்னு சொல்லி இது பார்த்ததுக்கான அந்த ஆட்சியத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கும் ால அந்த ஆயத்துக்கு சம்ஸ்காரம் ஆஜியத்தை கொண்டுதான் யாகம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றாரு இது கர்மாங்கம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆஜியத்தை பாக்கணும் தர்சனம் தானே இந்த தர்சனம் கர்மாங்கமா எடுத்தோம் அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்தேந்திர ஞானம் ஒரு கர்மாவுக்கு அங்கமாக எழுத முடியுமோன்னா அதுவும் இல்லை மிஸுமியம் வாக்கமன்வய இதெல்லாம் ஏன் இல்லைன்னு சொன்னால் ஒரே காரணம் வேதாந்தத்தனுடைய தாத்பரியத்துக்கு விருப்பமா இருக்கிறதுனால இதெல்லாம் தெரிகிறது இந்த வாழ்க்கைகள் எந்த விஷயத்த போதிக்கிறதோ அந்த விஷயத்துக்கு விருத்தமாக இருக்கு சம்பதாதி ரூபம் சொன்ன ஆகையால தாத்யத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனால இதெல்லாம் பிரம்ம ஜானம் சொல்ல முடியாது பிரம்ம ஜானத்தை இந்த சொல்ல முடியாது அயம் ஆத்மா பிராக்கியத்தை எடுத்துருந்தார் இந்த மூணு இடத்திலுமே உபாசன்கிறது சஷ்டத்துல வருது சான்றோக்கிய சஷ்டத்தை ஒரு உபாசித்த பதமாவது எங்க கிடையாது உபாசனையே இல்லைங்கிற உபதேசம் பண்ற இடத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துலையும் அது இல்லை பயமா சர்வானுங்க இந்த ஸ்ப்பனுக்கு இந்த ஃபலம் யா பிரம்மே ஆதித்யம் பிரம்மே தியுபா ஸ்வே அப்படின்னு அங்கேயே சொல்றது ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை அதனால இது வாஸ்தவத்தை சொல்லி கொடுக்கிறதுக்காக வந்ததுக்காக சந்தர்ப்பத்தை பூர்வோத்தர சந்தர்ப்பத்தை ஆலோசனை பண்ணும் போது இந்த பதங்களுக்கெல்லாம் ஒரு சமன்வயம் ஒரு தாற்பயம் தெரியறது என்ன தாக்கியம் தெரியறது பிரம்மாத்மஸ்து வஸ்து பிரதிபாதனத்தில் தாத்பரியம் இதுலாம் காஸ்பரியம் இந்த தாஸ்பரிகம் இப்ப என்ன சொல்ற அது சொல்லவே முடியாது காத்திர விருப்பமாக இருக்கு காரணம் என்ன நீங்க சம்பத் ரூபமாக அத்தியாச ரூபமாக சொல்லல வஸ்து வாஸ்தவ ஸ்வரூபத்தை சொல்லல அது என்ன சொல்றது பரவா இது வஸ்து தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கு அதுக்கு அதனால இதெல்லாம் இது சிக்கிக்குதான் இல்லை ஆனா நீங்க சொன்ன சம்பதாதி உபாத அஜானிவரு வராது ஆதித்யம் அப்படின்னு உபாதனால ஆதிக்க ஆதித்யம் இல்லை அப்படின்னு ஆதிக்க ஆதிக்கமே தான் சும்மா அவர் உபாசனம் பண்ணிட்டு அந்த திருஷ்டியால் அதனால இது சிந்த ஜான்தானே தவிர உபாசனேக பிரம்மையோ பவதி இது சைவமாதீனி வச்சனானு சம்பதாதிபக் சாமந்தேன் பிரிதா அவித அனைவர்தான் பிரம்மமாவே இருக்கான் அப்படிங்கற பலத்தை சொல்றான் சம்பதாவிகள் அப்படி இல்லை அதை அதிர்ஷ்ட அந்த உபாசனையால வேற ஒரு பலத்தை அடையணும் அந்த மாதிரி இங்க சொல்லல அதனால இது ஜானமாகத்தான் இருக்கணும் சம்பதாதி ரூபம் பிரம்மாத் தவ விஞ்ஞானம் அது புருஷ வியாபார தந்திர பிரம்ம வித்யா தெ வேற மா பார்க்க முடியாது ஆகையால பிரம்ம ஜி இப்ப என்ன ஆச்சு இந்த பிரம்மியாசாஸ்திரம் ஆயிருக்கும் வஸ்து தந்திரமான ஜானத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த சாஸ்திரம் விதி தந்திரமான கர்மாவுபத்தை விசாரிக்கிறதுக்காக அந்த தர்மசாஸ்திரத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசம் வந்துடும் அதே மாதிரி பலத்திலும் வித்தியாசம் இருக்கும் தர்மசாஸ்திரத்தினால வரக்கூடிய பலங்கிறது நிதி ஒரு குருக்கின்ற காலத்தில் எந்த ஞான சாஸ்திரத்தினால வரக்கூடிய பலம் அதுக்கு விலக்கணமாக நிச்சயமாக இருக்கும்